தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று 63 மூன்று நாயன்மார்களில் முப்பத்தி ஒன்றாக திகழ்பவர் மூர்கர் நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் தொண்டை மண்டலம் பாலாற்றின் வடக்கரையில் அழகிய ஊர் திரிவேற்கடாகும் இவ்வூரில் வேளாளர் வகுப்பில் மூர்க்கர் என்பவர் கார்த்திகை மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆவார் சங்கமயனும் அடியார் வழிபாட்டை போற்றி ஒழுகி வந்தவர் ஆவார் சிவபெருமானுடைய திரு வெண்ணீற்றினையே மெய்ப்பொருடென்று கருதியவர் சிவனேடியார்களுக்கு உணவு செய்து அவர் முன்னே அவர்களை உண்ண செய்து அதன் பின் தாம் முன்னுவார் இதை மூர்கர் ஒரு விரதமாகவே போற்றி ஒழுகி வந்தார் அடியாருக்கு தொடர்ந்து உணவு பணியை மேற்கொண்டு செய்து வந்ததினால் தமது உடைமைகளாகிய பொருள் முழுவதும் தீர்ந்துவிட்டன பின்னர் தம்மிடம் இருந்த அடிமைகளோடு வழி வழி உரிமையான நிலமும் மற்றும் அணிகலன் ஆடை முதலிய பொருள்களை எல்லாமும் விற்று அடியார்களுக்கு திருவாமது அளித்தலை இடைவிடாது நடத்தி மனதார மகிழ்ந்து வந்தார் இதுவும் தீர்ந்திடவே பொருள் ஈட்டுவதற்கு எந்த பற்றுக்கோடும் இல்லாததால் மூர்கர் முன்னிலையில் கற்ற சூதாட்டத்தினால் பொருளீட்ட முனைந்தார் சொந்த ஊரில் ஆள் இல்லாததால் வெளியூர் சென்று சூதாட்டத்தினால் பெறும் பொருளீட்டி கோயில் சென்று சிவனடிகருக்கு நல்ல உணவு படைத்தார் சில நாள்களில் திருக்குடத்தை அதாவது கும்பகோணம் வந்து அவ்வொரு பொதுவிடங்களில் சென்று சூதாடி வெற்றி பெற்று அதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் அடியார்களுக்கு உணவு கொடுத்தார் சூதாடும் போது மூர்க்கர் முதலாட்டத்தில் தோல்வியை ஏற்று முதற் பந்தய பணத்தை தன்னுடன் ஆடுபவர் கொல்ல செய்து பின்னர் ஆடும் சூதாட்டத்தில் பலமுறையும் தாமே வென்று பெரும் பொருளை தமதாக்கி வஞ்சக சொற்களால் மறுத்து பேசுவவர்களை தம் உடைவாளை உருவி குத்துவார் அதனால் இவர் நர் சூதர் மூர்கர் என்னும் பெயர்களை பெற்றார் மூர்கர் சூதாட்டத்தினால் பெற்ற பொருளை தாம் கையாலும் தொடாது சமைப்பவர்களை எடுக்க செய்வார் பந்தியில் கடைப்பந்தியில் உட்கார்ந்து சாப்பிடுவார் இச்செயல்தான் இவர் வாழ்நாள் முழுவதும் செய்து வந்தார் இதனால் இவரும் அறுபத்து மூவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் இவரது வாழ்விலிருந்து விருத்தோம்பலின் மாண்பும் சிவனறி போற்றலும் வெளிப்படுகிறது அதனால் நாம் அனைவரும் சிவநாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் நாம் அவர்களின் பெறுவோம் சிவனடியாரர்களுக்கு உதவிகள் செய்வோம் நாம் அனைவரும் சிவ செய்வோம் நோய் நொடியின்றி நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்